மஸ்திஷ ஓலோக்கோபி விஷித்தீப்புன ிோ மனோயுஞ்சன் தோஷதிர் சேமஞீத்த மனோமயர்ன அனிர்விண்ணோ யாலம் ஜிதஸ்வாசோஜிதாசன இந்த பன்னெண்டாவது ஸ்லோகத்தில் வித்வன் விக்ஷிப்ததீஹின்னு இருக்குது புஸ்தகத்தில் தமிழ் புஸ்தகத்தில் வித்வான்னு போட்டுக்கணும் சில மிஸ்டேக்ஸ்லாம் இருக்குது நான் அது ஒரு பேப்பரில் எழுதி இங்கே இங்கே வச்ச சொல்கிறேன் அதை பார்த்து திருத்திங்க தமிழ் இருக்கும் தமிழ் புஸ்தகத்தில் இருக்கிற சமஸ்கிருத எழுத்துல வித்வான் விக்ஷிப்தீ புனி மனிதன் தெரிந்தே தவறு செய்வதற்கான காரணங்களை படிப்படியாக ஸ்ரீகிருஷ்ணர் உத்தவருக்கு சொன்னார் மனதில் குழப்பங்கள் ஃப்ளக்சுவேஷன் சஞ்சலங்கள் தோன்றினாலும் அறிவால் அதை ஞானி வென்றுவிடுகிறான் என்பதை பன்னெண்டாவது ஸ்லோகத்தில் சொன்னார் அக்ஞானிக்கு சஞ்சலம் வந்தால் ரொம்ப ரியாக்ட் பண்ணுவான் ஞானிக்கு மனசில் சஞ்சலம் இருக்கிறது என்று தெரிந்தால் அதை பேசாமல் கவனித்து ஞானத்தினால அதை ஒன்றும் இல்லாமல் ரியாக்ட் பண்ண மாட்டான் அதர்மமாகவும் ரியாக்ட் பண்ண மாட்டான் தர்மமாகவும் ரியாக்ட் பண்ண மாட்டான் யாரு ஞானி அஜானி தர்மமாக ரியாக்ட் பண்ணி பார்ப்பான் முடியலன்னா அதர்மமாகவும் ரியாக்ட் பண்ணிடுவான் மனசில் சாஞ்சல்யம் இருக்கிறது சொன்னால் சொல்லி சுவா இப்ப ஆகையினால ஞானிக்கும் இதுல இருந்து ஒரு விஷயம் புரிகிறது யாருக்கெல்லாம் மனசு இருக்கோ எத்த எத்தனை மனகா தத்திர பிராரப்த கர்ம அனுபவா பிராரப்த கர்ம அனுபவம் இருக்கும் பிராரப்த கர்மத்தை அனுபவிக்கணும்னா சஞ்சலம் மனசில் இருந்தால் தான் முடியும் ஆனால் சஞ்சலத்தை ஞானத்தினால் மதிக்காததுனால அது ஒரு புற புற அனுபவமாக போய்விடுகிறது புற விஷயமாயிடுது அடுத்த வீட்டில் இருக்கிறவங்க இன்னொருத்தருடைய துக்கம் நம்ம மனசை ஏதாவது பண்ணுகிறதா ஒன்றும் பண்ணுறதில்ல அதே மாதிரி தான் துக்கத்தை பார்க்குறான் எப்படி இன்னொருவருடைய துக்கம் நம் மனதை எப்படி பாதிப்பதில்லையோ ஒருத்தருக்கு கையை வலிக்குது காலை வலிக்குதுங்கிறார் அவர் ரொம்ப வசப்படுறார் அதை நமக்கு பார்க்கத்தான் முடியுமோ அப்படியே நமக்கு அந்த துக்கத்தை அனுபவிக்க முடியுமோ முடியாது ஆனால் அதை எப்படி நம்ம ஆப்ஜெக்டிஃபை பண்ணி பார்க்குறோமோ அது மாதிரி தன்னுடைய மனசில் இருக்கக்கூடிய துன்பத்தையும் ஆப்ஜெக்டிஃபை பண்ணி பார்க்கக்கூடிய ஒரு ஞானம் இவனுக்கு வந்துடுறது ஆகையினால என்னாகிறதுனா அது ரொம்ப ரொம்ப சூக்ஷமானது ஒன்றுமே அவன் ஒன்றும் பண்ண முடிகிறதுல காரணம் ஸ்தித பிரஜா திருடமான ஞானம் ஆகையினால என்ன சொல்லுகிறார் கிருஷ்ணர் பதிமூணாவது ஸ்லோகத்தில் ஒருவன் என்ன பண்ணணும்னா கவனமாக வாழ்க்கையில் இருந்து கொண்டு இந்திரியங்களையும் அல்ல கீழே சுவிட்சு போடணுமா அந்த பக்கத்து சுவிட்ச் எல்லா சுவிச்சும் போடும் போடும் போடு சரி அப்பிரமத்தாசன்னு கவனமாக இருந்து கொண்டு ஜித ஆசனஹா ஜித ஆசனா ஆசனத்தில் நன்றாக உட்காருவதற்கு பழகி கொண்டு பிராணனையும் நன்றாக கட்டுப்படுத்தி பிராணனை நன்றாக கட்டுப்படுத்தினா மனசை கட்டுப்படுத்தி விடுவது சுலபம் என்று சாஸ்திரங்கள் சொல்லியிருக்கிறது பிராணன் ஸ்தூலம் மனசு சூட்சம் ஸ்தூலத்தை கட்டுப்படுத்தினா சூக்மம் சூக்மத்தை கட்டுப்படுத்துறது எளிது அதையும் கட்டுப்படுத்தணும் அதுக்கும் எஃபர்ட் எடுக்கணும் ஆனால் பிராணனை கட்டுப்படுத்தின பிறகு மனசை கட்டுப்படுத்துறது ஒழுங்குபடுத்துறதுங்கிறது கொஞ்சம் சிம்பிளாக அமையும் அதற்காக சாஸ்திரம் முதல்ல என்ன சொல்கிறது ஜிதஸ்வா ஜித சுவாச யதா காலம் யதா காலம்னா யதாசாஸ்திரோக்த காலம் சொன்னபடி அந்தந்த காலங்களில் பண்ணணும் இல்லாட்டி இந்த இடத்துல நிதித்தியாசனமாக இருக்கிறதுனால இதுக்கு காலங்கள்னு கிடையாது எவ்வளோ காலம் பண்ண முடியுமோ அவ்வளோ காலம் அதிகமாக பண்ணுறது தியானத்தெல்லாம் டைம் வச்சுன்னெல்லாம் பண்ண முடியாது எத்தனை மணி நேரம் தியானம் பண்ணுறதுன்னா தியானத்துக்கு அப்படின்னா நம்ம கரெக்டாக மணி அடித்த உடனே நிறுத்திட முடியாது ஏன்னா தியானங்கிற ஒரு ப்ராசஸ் அது ஒழுங்காக பண்ணணும் நாம் நம்ம ஏதோ ஒரு முறை வைத்து கொண்டு நம்ம பண்ணுறோமே தவிர மணிலாம் வந்து நம்ம வந்து ஒரு குறிப்பிட்ட மணிக்குள்ளே தியானத்தை முடிக்கணும்னா அது மாஸ் தியானத்தில் வேணால் அது ஒரு அமைப்புக்காக வச்சுக்க வேண்டியிருக்கும் தனியாக நம்ம தியானம் பண்ணுற போது டைம் பார்த்தெல்லாம் தியானம் பண்ண முடியாது நம்ம பண்ணுற முறையாக தியானம் பண்ணி முடிகிற போது அது முடியட்டும் இத்தனை மணி ஆயிடுச்சு இனிமேல் தியானம் பண்ணக்கூடாதுன்னா நடுவில் இப்போ தான் நான் பகவானே எழுந்துள்ள பண்ணியிருக்கேன் திடீர்னு மணி அடித்தாச்சுன்னா தியானம் ஓவர் இன்னும் முடியாது மாஸ் தியானத்துக்கு ஓகே ஏன்னா அதுக்கு ஒரு டைம் வைக்கிறேன்னா சரி வராது பரவாயில்லை ஓகே அதுவும் ரொம்ப ஒத்துக்க முடியாது ஓகே பரவாயில்லை ஏன்னா தனியாக தியானம் பண்ணுற போது டைம் பார்த்துன்னா மணி மணி வேணும் என்னெல்லாமோ புத்தகத்தில் பார்த்தேன் எதுலேயும் உண்டு போட்டிருந்தது இத்தனை நிமிஷம் மனது ஒருமுகப்பட்டு அதுக்கு பேர் தியானம் அது இத்தனை நிமிஷம் மனது ஒருமுகப்பட்டு அதுக்கு பேர் சமாதீனம் இந்த கவுண்ட் பண்றது யாருன்னு எனக்கு ஒரு பெரிய கேள்வி யார் கவுண்ட் பண்றது இல்லை நான் தியானம் பண்றேன் வெளியில் இருக்கிறன்னு கவுண்ட் பண்ணுவானா இல்லை நான் கவுண்ட் பண்றதா அது பாசிபிளா என்ன இது யுக்தி யுக்தமாக இல்லை யுக்தி யுக்தமாக இல்லை யுக்திக்கு விரோதமாக இருக்கு ஏதோ ஒரு புஷந்திர படித்தேன் இருபத்தி நாலு பாயிண்ட் எத்தனையோ செகண்ட் இருந்தால் சமாதின்னு போட்டிருந்து யார் கவுண்ட் பண்ணாங்கன்னு நானும் பார்க்கறேன் அதுக்கு ஏதாவது ஒரு பிரமாணம் கிடைக்குமான்னு பார்க்குறேன் தெரிய மாட்டேங்கிறேன் சரி விட்டு விடலாம் ஆக யாலம் என்ன பண்ணணும் மயி மனஹா அற்பயு மயி மனஹா அற்பயன் கொஞ்சம் கொஞ்சமாக வித்ரா பண்ணுங்கிறார் சுவாமியார் சொல்லிவிட்டார் ரிஷிகேசத்துல அதை விடு இதை விடு அப்படின்னு சொன்னார் சொல்லி இருக்கிறதெல்லாம் ஏற்கனவே ஒழுங்கா இல்லை நம்ம எதுலேயுமே இதுதான் சாக்குன்னு சொல்லி சோம்பேறித்தனத்தினால எழுத்தா விட்டு விட்டோம்னா நல்ல ஈடுபாட்டை ஏற்படுத்தி கொண்டு விட்டோம் ஆனா நியாயம் அதனால முறையாக விடணுங்கிறார் முதல்ல உடம்ப சரி பண்ணுற தியானம் தான் பண்ணும் பாடி கா அதனால தான் நம்ம பாருங்கள் ஒரு ஒரு நாளும் தியானத்தை எப்படி பண்ணுறோம் பாருங்கள் முதல் தியானம் பாடி ரிலாக்ஸேஷன் அப்புறம் ரெண்டாவது நாளைக்கு பிராணா ரிலாக்சேஷன் இப்போ வந்து மைனஸ் ரிலாக்ஸ் பண்ணி இப்போ ஒரு மாச பூஜை மாதிரி வந்திருக்கும் இப்போ ஒரு ஒரு கிரமமாக இது இப்போ சொல்லி கொடுத்துருக்கு ஆனால் இது ஒன்று ஒன்றும் நீங்கள் பண்ணுறதுக்கு ஆறு மாதம் ஏழு எடுத்துக்கணும் நியாயமாக ஒரு ஒரு ஒரு ஒரு கோடிட்டு காட்டலாம் அதுக்கு தான் கோடிட்டு காட்டுற தியானம் தான் இதெல்லாம் வாஸ்தவமா பூர்ணமான தியானம் சொல்லி கொடுக்க முடியல அது முடியாது எட்டு நாளைக்குள்ள முடியாது புரிஞ்சுக்கலாம் ஒரு ஐடியா கிடைக்கும் இப்படித்தான் பண்ணணும்னு ஆக ஷனைஹி மயி அற்பயன்னு மனசை அர்ப்பணம் பண்ணி மையின்னு சொன்னால் இந்த இடத்துல நிர்குண ஈஸ்வரஸ்வரூப்பே அப்படின்னு அர்த்தம் அனிர்விண்ணகா சன்னு அனுயுஞ்சீத அனிர்விண்ணகான்னு சொன்ன வைராக்கியம்னு ஒரு அர்த்தம் சொன்னேன் அப்புறம் வந்து சோம்பேறித்தனம் இல்லாமல் அப்படின்னு சொன்னேன் கீதையில் பகவான் சொல்லுகிறார் இதே வாக்கியத்தை யூஸ் பண்ணுறார் தம் வித்யா துக்கம்யோகம் யோகசங்கிதம் சனிச்சயர்ணேதா அனிர்விண்ணேதா சா யோக யோக்தவியா அந்த இடத்துல அனிர்விண்ண சேத்தசான்னா அந்த இடத்துல மீனிங் என்னன்னா உறுதியாக அனிர்விண்ணு சொன்னா உறுதியாக அதாவது தியானம் ரெண்டு நாளைக்கு சரியா வரும் மூணாவது நாள் சரியா வராது சரியா வரல உடனே என்ன பண்ணுவோம்னா நம்மதான் விடுறதுல நம்பர் ஒன் ஆச்சு எதை விட கூடாது ஈஸியா விட்டுடுவோமே அடுத்த நாளே காஃபி குடிக்க கூடாதுன்னு சங்கல்பம் ரெண்டு நாள் இருக்கும் காஃபி விலை ஏறி போச்சுன்னு அதுவும் ரொம்ப இதனால் விவேகத்தினால காஃபி விலை ஏறிப்போச்சு ஆக என்னால ரெண்டு நாளைக்கு காஃபி குடிக்கல என்ன அப்புறம் மூணாவது நாள் என்னென்னா எல்லாம் முடியல சுவாமி விட முடியல எதை விட்டாலும் விடலாம் எதை விட்டாலும் விடலாம் இந்த காஃபியை விட முடியாது அதுக்கு ரொம்ப பக்குவம் வேணும் காஃபியை விடுறதுக்கே காஃபியை விடுறதுக்கே ரொம்ப பக்குவம் வேணும்னா ஒரு வீட்டு வாசலை சன்னியாசம் பண்ணுறதுக்கு எவ்வளோ பக்குவம் வேணும் அனிர்ணா அனர்வின்னகா சொன்னா அதாவது இடையடையிலே தியானத்தில் நாம் தோல்வி அடைஞ்சாலும் அந்த தோல்வியினால் மனம் துவழாமல் அப்படின்னு அர்த்தம் தியானம் வந்து வெற்றி அடையவில்லைன்னு வச்சு ஒரு நாளைக்கு நல்லா வருகிறது இன்னொரு நாளைக்கு நல்லா வரல அதனால நாம் வந்து ஒரி பண்ணிக்க கூடாது பழையபடியும் பிரயத்தனம் பண்ண விடக்கூடாது ரொம்ப கடைத்தரமான மக்கள் இதை ஆரம்பித்தா நமக்கு கஷ்டம் வரும்னு சொல்லி ஆரம்பிக்கவே மாட்டான் இடைத்தரமான மக்கள் ஆரம்பித்து இடையில கஷ்டம் வந்தால் விட்டுடுவோம் முதல் தரமான மக்கள் என்ன பண்ணுவாங்கன்னா அது எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் பரவாயில்லை நல்லதை நிறுத்துறதில்லை ஆரப்தம் உத்தம ஜனாக ந பரித்திய ஜந்தி ஆரம்பித்ததை ஜனங்கள் ஒரு நாளும் விடுறதில்லை அது நல்லதை கொடுக்கும் இன்றைக்கி இல்லை இன்னொன்னு ஒரு ரெண்டு இந்த ஜென்மாவே போகட்டும் ஹோல் ஜென்மாவே இந்த நல்லதுக்காக போட்டுமே இந்த ஜென்மாவில் பண்ணி வெற்றி அடையாட்டாலும் பரவாயில்லை அப்படி ஒன்றும் நடக்க போறதில்லை நிச்சயமா வெற்றி கிடைக்கும் அந்த ஒரு எண்ணம் இருந்தால் நிச்சயமா சீக்கிரம் வந்துடும் அதுக்கு பேரு தான் அனிர்விண்ண சேதா உறுதி எத்தனை தடவை சரிக்கினாலும் சரி விஸ்வாமித்ர மகர்ஷி மாதிரி அவர் எத்தனை தடவை விழுந்தார் ஆனாலும் விட்டாரான் விடலை பிரம்மதேஜோ பலம் பலம் அப்படின்னு சொல்லி அதுக்காக வேண்டி விடாமல் எத்தனை தடவை காமத்தினாலேயோ கோபத்தினாலேயோ எத்தனை பாதித்தாலும் விடாமல் விஸ்வாமித்திர மகர்ஷி இந்த கஜினி முகமது சொல்லாதீங்க எதுக்கு இந்த எக்ஸாம்பிள் நமக்கு தேவையில்லாத எக்ஸாம்பிள் ஏற்கனவே நம்ம நம்ம பட்ட இதெல்லாம் ஞாபகப்படுத்திக்கணுமா என்ன வேண்டாம் வேண்டாம் விஸ்வாமித்திர நல்ல எக்ஸாம்பிள் அவன் நல்லதாக பண்ணான் விஸ்வாமி கஜினி முகமது அந்த கஜினி முகமுதை போன்று முயற்சி இருக்க வேண்டும் சொல்றதோ சொல்ற நல்ல எக்ஸாம்பிளா சொல்லப்படாதா ஆகையினால கஜினி முகம் முதலாம் வேண்டாம் விஸ்வாமித்ர மகரிஷி எக்ஸாம்பிள் வெரி குட் எக்ஸாம்பிள் அவர் நல்லதுக்கு பிரயத்தனம் பண்ணார் வசிஷ்டர் வாயால் பிரம்ம ரிஷிங்கிற பட்டம் வரணும்னு ஆசைப்பட்டார் அது கடைசியில் அந்த அந்த பட்டத்து மேலே வேணும் ஆசையும் போயிடுது அப்போ தான் அவர் பிரம்ம அவருக்கு அந்த பட்டம் வாங்கணுங்கிற ஆசை போனதுக்கு அப்புறம்தான் அவர் நீ தான் இப்ப தான் பிரம்ம ரிஷிண்டார் விஸ்வாமித்ர மகரிஷி அதுதான் அனிர்வின்ன சேத்தா ஸ்ட்ராங்கா என்ன முன்வைத்த காலை பின் வைக்க மாட்டேன் என்ன ஆனாலும் சரி நல்ல விஷயத்தில் ஒரு கெட்ட விஷயத்தில் நான் முன்னாடி காலை வச்சுட்டேன் சாமி பின்னாடி எடுக்கலாமா வேண்டாமண்ணா சீக்கிரம் எடுத்து நல்ல விஷயத்தில் முன்கால எடுத்து முன்னெடுத்து வச்ச காலை முன்னெடுக்க கூடாது சில பேர் சொல்லுவாங்க சுவாமி நான் எப்படியோ சமூக இதில் மிங்கிள் ஆயிட்டேன் அதை எப்படி விடுறதுன்னு நீங்கள் தான் சொல்றீங்களா முன் வைத்த காலை அதில் சொல்லலாமா அந்த எக்ஸாம்பிள் அங்கே கொண்டு போய் சேர்க்கலாமா நீக்கி சீக்கிரம் விட்டுவிடும் எல்லாத்தையும் சன்னியாசம் பண்ணு இதை சன்னியாசம் பண்ணாது நல்லது சன்னியாசம் பண்ணாது அனிர்வின்ன சேத விடா விடாமுயற்சியோடு கமிட்மெண்ட் டோட்டல் டெடிக்கேஷன் எல்லாம் சொல்கிறாங்க இல்லையா இதெல்லாம் கீதையில் நிறைய இடங்களில் கிருஷ்ணர் சொல்லியிருக்கார் ஆகையினால இந்த ஸ்லோகத்தில் கிருஷ்ணர் இந்த நிற்குணீஸ்வர தியானம் குணஅதீத ஸ்வரூப தியானம் இதை வந்து பண்ண வேண்டும் என்று சொல்லி நிதித்தியாசனம் பண்ண வேண்டும் சொல்றார் இந்த ஒரு ஸ்லோகத்தை சுருக்கமாக இதை தியானம் பண்ணணும்னு சொல்கிறார் இந்த பதிமூணாவது ஸ்லோகம் எதை குறிக்கிறதுன்னு சொன்னால் ஒரு மனிதன் தான் முக்குணங்களை கடந்தவன் என்று ஆழ்ந்து தியானம் பண்ண வேண்டும் இறைவனும் மூன்று குணங்களை கடந்தவன் ஆத்மஸ்வரூபமாகிய நானும் மூன்று குணங்களை கடந்தவன் இறைவன் வேறு நான் வேறு அல்ல முக்குணங்களை கடந்த இரண்டு தத்துவங்கள் இல்லை முக்குணங்களை கடந்த பொருள் ஒன்றே பண்டும் இன்றும் என்றும் உள்ள பொருள் ஒன்றே பல்லாண்டு கூறுதுமேனு பாண்டாங்க பண்டும் இன்றும் என்றும் உள்ள பொருள் ஒன்றே ஆகையினால அந்த ஒரு பொருளே இருக்கிறது அந்த ஒரு பொருளே நான் அகம் அத்வயஸ்வரூபா காலம்பரம் மந்திரம் சொன்னேன் இல்லையா மையேவ சகலம் ஜாத்தம் மைய சர்வம் பிரதிஷ்டிதம் மைய சர்வம் நயம் ஜாதி தத் பிரம்மாஹமஸ்மி அத்வயம் இந்த இடத்துல மையனா நிர்குணஈஸ்வரன் எப்படி சுவாமி சொல்றீங்கன்னா கொஞ்ச நேரம் கழிச்சு கிருஷ்ணரே சொல்ல போறார் உன்னுடைய ஆத்மாவாக இருக்கும் என்னை தியானம் பண்ணும்பர் ஆயினால அப்ப சொல்ல போறதை முன்னாடியே நான் எடுத்துக்கொண்டு இங்கே எடுத்துக்கொண்டு சொல்றேன் பதிமூணாவது ஸ்லோகம் நிதித்யாசனத்தை குறிக்கிறது அடுத்த ஸ்லோகம் படிக்கலாம் ஏதாவன் ஆதிஷ்டிஷ் சன காதி மன ஆகிருஷ்ய यथा மய்யாவேதோ ஆதி மிஷியை सर्वतो மன ஆஷ மையத்தாவய கிருஷ்ணர் உத்தவர்கிட்ட ஒரு விஷயம் சொல்கிறார் இப்போ நான் உனக்கு இத்தனை நேரம் சொன்னேன் பார்த்தியா இந்த விஷயம் வந்து ஒரு காலத்தில் நான் சனக்காதி முனிவர்களோடு சேர்த்து பிரம்மாவுக்கு சொன்ன அப்படிங்கிற திடீர்னு ஏதோ ஒரு பிரசக்தி வசமாக வசமாக இதை சொல்கிறார் நீங்கள் வந்து நான் உங்கள்கிட்ட வந்து சொல்கிற போது பேசுகிற போது நம்ம சொன்னோம் இல்லையா இது இப்படி தான் ஒரு இடத்துல ஒருத்தர் கேட்டாங்க அங்கே அவங்களுக்கு நாங்கள் இப்படி சொன்னோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் இல்லையா ஒரு கான்டெக்ட்டை சொல்கிறோம் அது எதுக்காக சொல்கிறோம்னா அது புரிய வைக்கிறதுக்கா அப்போ அந்த பேச்சு வந்து பேசுகிற பேச்சாக இருந்தாலும் அது ஒரு இருக்கும் அது ஒரு லைவாக இருக்கும் அது நம்ம நேரிலே நம்ம அதோடு இல்லாட்டி நம்ம இலக்கியத்தில் வந்து ஒரு காலத்திலே அப்படின்னு என்னமோ மாதிரிலாம் சொன்னோம்னு வச்சுங்களேன் ஒரு மாதிரி சொன்னோம்னா அது அது மனசை பதியாது அதுக்காக வேண்டி இப்படி இடையில் இப்படி சைக்கலாஜிக்கலாக கிருஷ்ணர் கொஞ்சம் டைவெர்ட் பண்ணுறார் லேசாக இதே விஷயத்தை நான் ஒரு வேறொரு கோடத்தில் முந்தி நான் சொல்லியிருக்கேன்ப்பா அப்படிங்கிறார் எப்படி கீதையில் கிருஷ்ணர் சொல்றார் இமம் விவஸ்வத்தை யோகம் புரோக்தவானகமியம் விவஸ்வான் மனவே பிராக மனுரிஷாகவே அப்ரவீத் இதை நான் வந்து படைப்பு தொடக்கத்தில் வந்து நான் வந்து சூரியனுக்கு சொன்னேன் அவனுக்கு சொன்னேன்லாம் சொல்கிறார் இது எதுக்கு சொல்றேன்னா இது இன்னைக்கு நேர்த்திக்கு இல்லை அதுக்காக இதை சொல்றது தன்னை நான் முன்பு சொன்னேன்னு புகழ தேடிக்கிறதுக்காக இல்லை இது இன்றைக்கு நேற்றுக்கு இருக்கிற வித்தியை அல்லப்பா இது அனாதிகாலமாக சம்பிரதாயமாக இருந்து கொண்டிருக்கிறது என்றைக்கு இந்த சிருஷ்டி தொடங்கியதோ அந்த சிருஷ்டியிலிருந்தே இந்த கருத்துக்கள் இருக்கிறது அப்படிங்கிறதுக்காக வேண்டி கிருஷ்ணர் இதை சொல்றார் பிரம்மாவுக்கே நான் சொன்னேன்ப்பா ஒரு காலத்தில் பிரம்மா தான் இந்த உலகத்தை படித்தார் ஆகினாலும் இவர் என்ன சொல்றாருன்னா பிரம்மாவுக்கு நான் உபதேசம் பண்ணேன் அப்படின்னு சொல்றப்போ இந்த ஸ்லோகத்தில் பிரம்மாங்கிற பேர் இல்லை நம்ம சப்ளை பண்ணி ஏன்னா பின்னாடி கான்டெக்ட் அந்த ஸ்லோகத்தில் இருக்கிற இது சில வார்த்தைகள் பூர்ணமாக இல்லை அதனால வேண்டி நம்ம அதை சேர்த்துருக்கிறோம் இனிமேல் வரப்போவது கதை இனிமே தான் வரப்போவது நம்ம பார்த்தா தெரிஞ்சுக்கலாம் நாம அவர் என்ன சொல்லுகிறார் நான் வந்து இந்த ஏதாவான் யோகா ஆதிஷ்டா மயா ஆதிஷ்டா மயா ஆதிஷ்டா ஏதாவான் யோகா இந்த யோகத்தை இந்த யோகத்தைன்னா எந்த யோகத்தை இந்த பதிமூணாவது ஸ்லோகத்தில் சொன்னாரே அந்த தியானம் எல்லாமே எடுத்துக்கணும் நான் முதல் ஸ்லோகத்திலேருந்தே கனெக்ட் பண்ணிக்கணும் இப்படி குணங்களிலிருந்து இஜோகுணங்களிட தமோகுணத்திடமிருந்தும் இரஜோகுணிடத்தினிடமிருந்தும் மனதை மீட்டெடுத்து சத்வகுணமாகிய ஞானத்திலே நிலைநின்று அந்த ஞானத்தின் ஞானம் எதை சொல்லுகிறது மூணு குணங்களையும் கடந்தவனாக ஆத்மா இருக்கிறது என்று சொல்லுகிறது அந்த சத்வகுணத்தை சத்வகுணத்தினால நம்ம பெற அந்த ஞானமானது சத்வகுணமும் நான் இல்லை என்கின்ற ஞானம் தத்துவ பிரதானமாக அந்தக்கரணத்தில் இருக்கு அந்தக்கரணத்தில் அந்த ஞானம் இருக்கு அதனால அந்த ஞானம் வந்து என்ன சொல்கிறது அகம் குண அதீதா அப்படிங்கிற ஞானம் இருக்கு அகம் குண அதீதான்னு சொல்கிற போது அந்த குண அதீதாங்கிறது எதை ரெஃபர் பண்ணுறது குணத்திரய சாட்சியை ரெஃபர் பண்ணுறது குணத்திரய சாட்சியை ரெஃபர் பண்ணுறது சத்துவகுணத்தரவர் பண்ணலை இந்த தியானம் இதுக்கு பேர் என்னன்னா என்னன்னு சொன்னா இதுக்கு பேர் யோகம்ங்கிற யோகம்னா யோகங்கிற வார்த்தைக்கு பிரிக்கிறது அர்த்தம் யோகம்ங்கிற வார்த்தைக்கு பிரிக்கிறது யோகத்துக்கு வியோகம்னு ஒரு மீனிங் பிரிக்கிறதுன்னு ஒரு மீனிங் சுவாமி நாங்கள் இணைக்கிறது கேட்டிருக்கோம் இது அது பிரித்து இணைக்கிறது ஆக என்ன எதுலேருந்து பிரித்து இணைக்கிறது சொன்னால் இந்த மூன்று குணங்களோட நம்மளை ஐடென்டிஃபை பண்ணிட்டுருக்கிற விஷயத்துலேருந்து நம்மளை மீட்டெடுத்து என்ன பண்ணணும் ஸ்வரூபத்தோடு இணைக்கணும் யோகத்துக்கு இணைக்கிறதுன்னு ஒரு அர்த்தம் பிரிக்கிறதுன்னு அர்த்தம் யுஜ் வியோகே அப்படின்னு கூட ஒரு மீனிங் உண்டு அதனால் இந்த யோகத்தை நான் வந்து சொல்லிக் கொடுத்தேன்ப்பா யாருக்குன்னா அது கிருஷ்ணர் இந்த யோகம்னா என்னங்கிறது கீழே ரெண்டாவது லைனில் சொல்லிடுறார் சர்வ மன ஆகிருஷ் யா ஆவேசத்தை தான் யோகா ஆதிஷ்டர்வத்த மன ஆகிருஷ்ய சர்வத்தர்த்தம் சர்வ விஷய எல்லா விஷயங்கள் எதோ எதோ நிச்சலத்தையும் சொன்னேன் இல்லையா ஜீத ஸ்லோகம் அதை ஞாபகம் வச்சுக்கணும் எல்லா விஷயங்களையும் போகிற அந்த மனசை எடுத்து சர்வத்தஹா அப்படின்னா அனைத்து விஷயங்களிலும் சென்று கொண்டிருக்கின்ற மனதை மீட்டெடுத்து ஆகிருஷ்ய அந்த மனசை என்ன பண்ணணும்னா மனசு என்ன சொல்லும் மனசை என்ன சொல்லும் வெளியில் கொஞ்சம் நேரம் சுற்றிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லும் புத்தி என்ன சொல்லும் கொஞ்சம் நேரம் பஜில போய் உட்காருன்னு சொல்லும் காலம்பரத்துலேருந்து உட்கார்ந்துட்டே இருக்கோமே அப்படின்னு சொல்லும் எது மனசு மனசு என்ன சொல்லும் புத்தி மனசு வந்து அதுதான் காலம்பரத்துலேருந்து உட்கார்ந்துட்டு இருக்கோமே போகிறதா ஏதோ பத்து பேர் அங்கே போய் பாட போகிறாங்க நமக்கு ஒன்றும் சங்கீதமும் தெரியாது பாட்டும் புரியாது அங்கே போய் எதுக்கு அந்த போர் அடிச்சுன்னு உட்காந்துட்டு இருக்கணும் அதில் அப்படியே சும்மா அப்படி சுற்றுவாங்க ஓகே பரவாயில்ல புத்தி என்ன சொல்லு வாழ்க்கையில் வாய்ப்பு இந்த மாதிரி வாய்ப்பு கிடைக்கிறது என்ன கிடைக்குமோ தெரியாது கொஞ்சம் இந்த அரை சுத்தம் என்ன சொல்லுகிறது புத்தி சொல்றது புத்தி சொன்னத என்னைக்காவது மனசு கேட்டிருக்கோம் கடைசியில் என்ன மனமே நம்ம நம்ம ஊர் அரசியல் மாதிரி அது என்னைக்கும் அதுதான் ஜெயிக்கும் எவ்வளோ பேர் என்ன பண்ணாலும் சரி பணமே வெல்லும்னா வாய்மையே வெல்லும் கிடையாதுங்கிறதுக்கு நம்ம மீனிங் இப்போ வேற வாய்மைங்கிறத எடுத்தீங்கன்னா உள்ளுக்குள்ள பணமே வெல்லும்னா போட்டிருக்கோம் அது மேலே ஒரு ஸ்டிக்கர் ஒட்டி வச்சிருக்கு வாய்மையே வெல்லும்னு ஒரு ஸ்டிக்கர் ஒட்டி வச்சிருக்கோம் அதுக்கு உள்ளுக்குள்ளே என்ன இருக்குன்னா சரி ரொம்ப போலி ம என்னிடாத்யம் விசி வேத வாக்கியாஷாத் எவன் ஒருவன் யார் இந்த உண்மையை நேரடியாக தெரிந்து கொண்டவன் என்று வேதம் கேட்கிறது கோ அத்தாவ சாத்தி எங்கிருந்துப்பா இந்த சிருஷ்டி வந்தது வேதத்துல பதம் வேதத்துல இருக்குங்கிறதுக்காக சொல்றா சாட்சா நேரடியாக நேரடியா மனச மீட்டெடுத்து திடீர்னு எங்க கொண்டு வச்சிட மனச அதுல இருந்து மீட்டெடுத்துட்டேன் சுவாமிஜி அவற இதுல போயிடுச்சுன்னா முதல்ல நீங்கள் சொன்னீங்கன்னு சொல்லி என்னத்துலேருந்தோ எடுத்தேன் ஆனால் இதில் ஓட்டலை வேற எங்கேயோ போயிடுச்சு பழையபடியும் அப்படின்னா இதுலேருந்து எடுத்து இப்போ நம்ம வந்து வேறு வேற எதாவது பேஷண்ட் இருக்கிறப்போ இன்னொன்று போயிட்டுருப்பாருங்க மனசு நம்ம இதுலேருந்து இதை எடுத்து இந்த சப்ஜெக்ட்டுக்கு வரணும்னு நினைச்சோடனே இன்னொரு சப்ஜெக்ட் கொண்டு அது மாதிரி மனசு இதுலேருந்து எடுத்தோமுன்னா நேராக அதுக்கிட்ட கொண்டு போயிடுங்கிறார் நேரம் நம்ம வந்து மெட்ரா அங்கே மெட்ராஸ்லேருந்து கிளம்பி நேராக ரிஷிகர்ஸுக்கு கேம்புக்கு வர வேண்டியதானே மேசே அங்கிருந்து மீட் எடுத்தாச்சு என்ன பண்ணுறேண்ணா கொஞ்சம் அப்படியே ஆக்ராவில் போய் தாஜ்மஹலை பார்த்துட்டு நான் யாரையும் ஹர்ட் பண்ணல சும்மா ஒரு ஜோக் அடிக்கிறேன் தப்பு இல்லை நம்ம என்னெல்லாம் பண்ணுறோம்ங்கிறது பின்ன எப்படி புரிய வைக்கிறது வந்து என்ன பண்ணுறதுண்ணா அங்கேருந்து கிளம்பி இங்கே சுற்றி அங்கே சுற்றி இங்கே சுற்றி இங்கே சுற்றி எங்கே இல்லாமல் சுற்றி கித்தி கடைசியில் சரி போனால் போகிறது போயிட்டு நீங்க வந்து பாத்தீங்கன்னா சில பேர் ப்ரெஃபரன்ஸ் எது கொடுக்கறாங்க கேம்ப ஒரு காசா காரணமா வச்சு பத்ததெல்லாம் பார்த்து அப்புறம் என்ன சாமியாரே ஏமாத்த மூணு நாள் அவுட்டு ஆளு அப்புறம் வந்து இப்படி என்னன்னா மனசு அங்க இங்க நல்ல விஷயத்துக்கு தான் போறாங்க எல்லாரும் நல்ல காரியம்தான் பண்றாங்க அது ஒன்றும் தப்பு இல்லை நல்ல காரியம்தான் பண்றாங்க ஆனா சொல்றேன் மனசனுடைய சுபாவங்கள்லாம் எப்படி இருக்குன்னு பார்க்கணுங்கிறதுக்காக புரிய வைக்கிறதுக்காக சொல்றேன் ஏன்னா நடைமுறையில் இருக்கிற விஷயத்த சொன்னா தான் புரியும் அப்படி சொன்னாலே நமக்கு புரியறதில்லை வேற ஏதாவது எங்கிட்டையும் சொன்னா எப்படி புரிய போறது அதுக்காக சொல்றேன் சாட்சாத் அதுக்காக சொல்றேன் சாட்சாத் அங்கங்க திரும்பாம நேர போகணும் என்ன பண்ணியாச்சு விவகாரத்தை எல்லாம் விட்டாச்சு நேர கோயிலுக்கு போகணும்னா கோயிலுக்கு தானே போகணும் கோயிலுக்கு போகிற வழியில் எங்கள் அம்மா வீடு இருக்கு அங்கே உள்ள நுழைஞ்சிட்டு போறேன்னா கோயிலுக்கு தான் போனேன் போகிற வழியில் அம்மா வீடு இருக்கு முதல்ல அம்மா வீட்டுக்கு போயிட்டு அப்புறம் கோயிலுக்கு போறேன் அப்புறம் அம்மா வந்து பேசிட்டே இருந்தாங்களா நேரம் ஆச்சா திரும்ப வீட்டுக்கு வந்துட்டேன் கிளம்பினது எங்கே இருந்து எங்கே இருந்து போகணும்னு நினைச்சது எங்கண்ணா கோயிலுக்கு கடுவில்்சாக்ஷாத் <laughs> <laughs> <laughs> <laughs> நினைக்கூடாது பூர்ணஹா தான் நினைக்கணும் அது என்னெல்லாம் ரொம்ப நேரம் கழிச்சு கிடைச்சிட்டு உபன்யாசம் முடிஞ்சோக்கெல்லாம் அடிச்சாங்க சுவாமி வந்து மையங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் சொன்னாங்கன்னா அப்படி ஒரு வார்த்தை எந்தது எந்த ஸ்லோகத்தில் வந்ததுன்னா ரொம்ப முக்கியமானது அதுதான் அம்மா கடைசியில் மைய அதாங்கிற வார்த்தைக்கெல்லாம் அர்த்தம் தெரியாமல் என்னமோ தின்னுமோ சொன்னார் கொஞ்சம் அதெல்லாம் சொன்னார் வீட்டுக்கு போகிறப்ப அம்மா போறேன்னு சொன்னால் பாருங்க அதெல்லாம் நல்லா இருந்தது அப்படின்னு சொன்ன எந்த கான்டெக்ட்டுக்கு எதை சொல்றோன்னு தெரிய வேண்டாமா என்ன ஆவேஷத்தே விஷு அப்படின்னா அர்த்தம் ஆவிஷுனா நன்றாக நுழைக்கிறதுன்னு அர்த்தம் அதாவது தாட்டில் கிருஷ்ணர் கீதையில் ரொம்ப அழகாக சொல்கிறார் இல்லையா ஆய ஆத்மசம் மனுவா நிச்சயத் ரொம்ப அழகான ஸ்லோகம் மனசை வந்து நீ என்ன பண்ணணும் எதோ எதோ மனசஞ்சலம் அத்திரம் தத்தோ நியமியை தமன் இல்லை ஆத்மசம் ஆத்மசம்ஸ்தம்னு சொன்னால் மனசு அதிலே வச்சு கிச்சிதப்ப வேற எதையும் சிந்திக்காதே நாங்க அதனால இதை நன்றாக ஆழமாக அழுத்தம் திருத்தமாக நினைக்கணும்னு அர்த்தம் யதா அதான் சொல்ற யதா எப்படி மனச வந்து மீட்டெடுத்து ஈஸ்வரன் நடத்த இது வந்து திருத்தியா எதுன்னே தெரியல ஆஹ் என்னால் நம்ம என்ன பண்ணணும் ஏதாவான் யோகா அதிர்ஷ்ட கர்மா இல்லை இது க இது வந்து க பிரயோக கர்மணி பிரயோக கர்த்தரி பிரயோகம் இல்லை ஏதாவான் யோகா ஆதிஷ்டா மயா இந்த இடத்துல யோகா தான் இருந்தாலும் கூட சரி நான் கிராமர் ரொம்ப போகலை சும்மா சொல்கிறேன் மச்சிஷ்யைஹி சனகாதிபிஹி மச்சிஷ்யைஹி சனகாதிபி என்னுடைய சிஷ்யர்களான சனகாதி முனிவர்களோடுன்னு சேர்த்துக்கணும் இல்லை மச்சிஷ்யை சனகாதிபி பிரம்மணே ஏஷா யோகா உபதிஷ்டிஷ்யை என்னுடைய சிஷியர்களான சனகாதி முனிவர்களோடு பிரம்மதேவனுக்கு இந்த யோகத்தை உபதேசம் பண்ணினேன் அப்படிங்கிறார் இப்போ எப்படி படிக்கணும்னா மயா सह மட்சிஷ்யை சன்காதி சம்மணே ஏதாவது ஆதிஷ்டே சதி எவ்வளவு மனஷிய மயி அவேஷன் தப்படி மனசை மீட்டெடுத்து வைக்கணுங்கிற விஷயத்தை இந்த உலக விஷயங்களில் போயிட்டுருக்கிற மனசை மீட்டெடுத்து மனசில் இருக்கிற எண்ணங்களோடு சேர்ந்துட்டுருக்கிற எண்ணத்தையும் மீட்டெடுத்து பரம்பொருள் தத்துவத்திலேயே மனதை வைக்கக்கூடிய ஒரு யோகத்தை நான் ஒரு நான் பிரம்மதேவனுக்கு உபதேசம் பண்ணினேன் சனகாதி முனிவர்களோடு கூடிய பிரம்மதேவனுக்கு உபதேசம் பண்ணினேன் அப்படிங்கிறார் இது ஒரு நடுவில் ஒரு பிர பிர இதை சொல்கிறது பிரசங்க வசாத் அப்படின்னு சொல்லுவாங்க சம்ஸ்கிருதத்தில் பிரசங்க வசாத்னா பேசுகிற போது இந்த ஒரு வார்த்தையை கிருஷ்ணர் சொல்கிறார் உடனே அவருக்கு க்யூரியாசிட்டி வந்துடுது யாருக்கு உத்தவம் இருக்கு எப்படி கீதையில் அர்ஜுன வந்து கேட்குறான் நீ வந்து எனக்கு தெரிஞ்சு நீ நானும் ஒரே வயசு நீ நானும் ஒரே வயசு நம்ம ரெண்டு பேருக்கு ஒரே ஏஜ் நீ எப்படிப்பா விவசானுக்கு சூரியனுக்கு சொன்ன அபரம் பவத்தோ ஜென்ம பரம் ஜென்ம விவஸ்வத கதம் ஏதத் பிஜா நீ வந்து பின்னாடி பிறந்தவன் சூரியன் முன்னாடி பிறந்திருக்கான் நீ இப்போ என்ன சொல்கிற சூரியனுக்கு நான் உபதேசம் பண்ணேன்னு சொல்கிறேன் இது எப்படி நான் புரிஞ்சுக்கிறதுன்னு கேட்ட உடனே கிருஷ்ணர் அதுவும் ரொம்ப பவியமாக சொன்னான் இதை எப்படி நான் தெரிஞ்சுக்கிறதுன்னு கேட்டான் நீ கதை விடுறேன்னு சொல்ல கிருஷ்ணர் பேரில் நம்பிக்கையோடு கேட்டான் நீங்கள் சொல்கிறது எனக்கு புரியல சுவாமி அப்படின்னு சொல்லி வினயமாக கேட்டான் வினயம்னா தமிழ் வினயம் இல்லை பணிவான்னு அர்த்தம் வினயமானா தமிழில் வந்து அவன் வினயம் பிடிச்சான் அது கோயம்புத்தூர் பக்கம் இந்த பக்கம்லாம் இல்லைன்னு நினைக்கிறேன் உங்கள் பக்கம்லாம் இல்லை அவன் ரொம்ப வினயம் பிடிச்சாள் அப்படின்னா வினயம் பிடிச்சாள்னா அந்த இடத்துல அங்கே அர்த்தம் என்னென்னா அவன் உள்ளெல்லாம் கருவின்னு இருக்கிறாள்னு அர்த்தம் ஆனால் சம்ஸ்கிருதத்தில் வினயம்னு சொன்னால் பணிவுன்னு அர்த்தம் வினயம் வித்யா ததாதி வினயம் அப்படின்னு வந்து பணிவோடு எப்படி அர்ஜுன் அங்கே கேட்டு கிருஷ்ணர் அவதார தத்துவத்தை சொன்னாரோ அது மாதிரி இங்கே வந்து உத்தவர் ஒரு கேள்வி கேட்குறார் நீங்கள் எப்போ என்ன எந்த ரூபத்தில் என்ன எப்போ நீங்கள் சனகாரிக்கு எந்த ரூபத்தில் சொன்னீங்கன்னு கேட்குறான் இப்போ உத்தவருக்கு புரிஞ்சு போச்சு பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் ஈஸ்வரன் தான் இப்போ நீங்கள் எந்த வடிவத்தில் அவங்களுக்கு உபதேசம் பண்ணீங்கன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னோன்னே அந்த எந்த வடிவத்தில் உபதேசம் பண்ணி என்ன விஷயம் சொன்னீங்கன்னு தெரிஞ்சுக்கணும் அதான் முக்கியம் அதுக்காக வேண்டி உத்தவர் கேள்வி கேட்குறார் அதை படிப்போம் உத்தவ உ योगमादिष्टवानेतत। னாணோமா உச்சனா திச்சாாதி உதவ உச்ச உதவர் ஹே கிருஷ்ண அதை நாங்கள் சப்ளை பண்ணிக்கணும் ஹே கிருஷ்ண ம் Keshava கேஷவா இருக்கே Keshava, ஹே Keshava கேசவனா கிருஷ்ணனுக்கு ஒரு பேர் கேஷவத் துவம் நீர் சனகாதிபியா சனகாதி முனிவர்களுக்கு இது வந்து சதுர்த்தி ஆயிடுது சதுர்த்தி ஆயிடுது இல்லாட்டி அங்கே என்ன சொல்லிருக்கணும் அவர் பதினாலாவது மச்சிஷ்யேபியாக சனகாதிப்பியாக ஏதாவான் யோகா உபதிஷ்டன்னு ஸ்லோகம் சரியாக வராது அதனால இப்படி போட்டுட்டாரங்க இப்போ எதா எப்பொழுது இவர் கிராம கிராமட்டிக்கலாக பேசுகிறார் யார் புத்தவர் அவர் வந்து எதா எப்பொழுது துவம் நீங்கள் சனகாதிப்பியாக சனகாதி முனிவர்களுக்கு ஏன ரூப்பேன எந்த வடிவத்தில் யோகம் ஆதிர்ஷ்டவான் எந்த வடிவத்திலிருந்து யோகத்தை உபதேசம் பண்ணினீர்கள் யோகம்னா சொன்னால் ஞாபகம் வச்சுக்கணும் குணத்திரய விபாக யோகா போட்டுடுங்க சுமாக சுலபமாக புரிகிற மாதிரி சொல்ல விபாகோக இல்லாட்டி சகுண நிர்ணவிவேகுண விவேக சகுணத்யபூர்வக சகுணத்யாகபூர்வக நிரகுணஸ்வரூபியானூபயோக சகுணத்யாக ரூப தியான ரூபம் சகுணத்யாக ரூப நிர்குணத்தியானூப யோக சகுணத்தை தியாகம் பண்ணி நிர்குணத்தை தியானம் பண்ணக்கூடிய வடிவமான யோகம் யோகத்தை எப்பொழுது எப்போ எந்த ரூபத்தில் உபதேசம் பண்ணீர்கள் ஏத்தது ரூபம் வேதித்தும் இச்சாமி அந்த வடிவை நான் அறிந்து கொள்வதற்கு விரும்புகிறேன் அப்போ இதுலேருந்து அவருக்கு அந்த வடிவம் தெரிஞ்சுக்கணும்னு அர்த்தம் இல்லை அப்படி கேட்கறது மூலமாக பகவான் அதெல்லாம் கதையெல்லாம் சொல்லுவார் அப்படின்னு நினைத்து கொண்டு அப்படி கேட்குறாரு அவர் ஆக இந்த ஸ்லோகத்துக்கு அர்த்தம் சிம்பிள் நீங்கள் எப்போ சொன்னீங்கன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி உத்தவர் அந்த கதையை கேட்குறார் நீங்கள் ஒன்று சொன்னீங்களே சுவாமி நம்ம ஏதாவது ஒன்று உபன்யாசம் நடுவில் ஒன்று சொல்லிவிட்டோம்னா அது திரும்ப வந்து கேட்குறீங்க இல்லையா அது என்னமோ என்னமோ சொன்னீங்களே அது எங்கே இருக்குது அது என்ன ஒரு கியூரியாசிட்டி இருக்குது பாருங்க அது தெரிஞ்சுக்கணுங்கிற ஒரு ஆர்வம் அது மாதிரி உத்தவரும் கேட்குறாரு நீங்கள் எந்த ரூபத்தில் சொல்லி கொடுத்தீங்க இதெல்லாம் அப்படின்னு கேட்குறாரு அதை தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்றேன் அப்படி சொன்ன உடனே இதெல்லாம் ஒரு இதெல்லாம் அந்த என்னது இந்த வசன அதை வினாவிடை வடிவத்தில் இருந்ததுன்னு சொன்னால் புரிஞ்சுக்கிறது ரொம்ப சுலபம் அதுக்காக வேண்டி அதை கேள்வி கேட்குறேன் சிஷியம் குரு சொல்கிற மாதிரி தானே சாஸ்திரங்கள்லாம் இருக்குது அது மாதிரி உத்தவருங்கிற சிஷ்யர் ஜெகத்குருவான கிருஷ்ணங்கிட்ட அப்படி கேட்குறார் கிருஷ்ணர் உடனே கதையை சொல்கிறார் இந்த பதினாறாவது ஸ்லோகத்தில் இருந்து இந்த அத்தியாயம் முடி இந்த ஸ்லோ கீதை முடிகிற வரைக்கும் இருக்கிற போர்ஷன் தான் ஹம்சகீதா இத்தனை நேரம் படித்தது ஹம்சகீதா அல்ல அஞ்சு நாள் ஆகி அஞ்சாவது நாள் சாயங்காலம் வந்து இத்தனை நாள் சொன்னதெல்லாம் ஹம்சகீதா இல்லைன்னு சொன்னால் உங்களுக்கு எப்படி இருக்கும் இந்த போர்ஷனை வச்சு தான் இதுக்கு பேர் ஹம்சகீதான்னு வருகிறது ஏன் ஹம்சகீதான்னு வச்சவங்கன்னு நீங்களே புரிஞ்சுக்க போகிறீங்க நான் அதை ரொம்ப எக்ஸ்பிளைன் பண்ண விழும்பல நீங்கள் அந்த கருத்துறையை முதல்ல இந்த புக்கில் போட்டிருக்கு அதை படித்து தெரிந்து கொள்ளுங்கள் ஸ்ரீ பகவானு வாச்ச புய்ய மானசனா பட்சு பித்தரம் சூக்மா ீ புனசனா அப்பட்சு பித்தரம் சூக் பகவான் பதில் சொல்றார் அப்படியா சரி நான் ஆரம்பிக்கிறேன் சொல்லிட்டு சொல்லுகிறார் ஹிரண்யர்பானசாக புத்திராக சனகாதையா ஒன்ஸ் அப்படி போட்டுக்கணும் ஒரு காலத்தில் சேர்த்துக்கணும் அதில் ஹிரண்ய கர்ப்பன்னா பிரம்மதேவனுக்கு ஒரு பேர் ஹிரண்ய கர்பன் ஹிரண்ய கர்ப்பன்னா பிரம்மாஜி நம்ம நாலு முகத்தோடு வர்றாருல்லையா ஒருத்தர் அவர் தான் சதுர்முக பிரம்மா இவர் வந்து இந்த இது ஒரு வடிவம் கொடுத்துருக்கோம் நாம உண்மையிலே இவர் யாருன்னா சமஷ்டி சூக்ம சரீர அபிமானின்னு பேர் கொஞ்சம் தத்துவம் இது புரியும் சரி இருக்கட்டும் பிரம்மா பிரம்மாஜி பிரம்மாவோட மானசாக புத்திராக மானசாக புாகனா மனது மாச புத்திரர்கள் பிரம்மர் வந்து சங்கல்பம் பண்ணாலே சிருஷ்டி வர்றது இல்லையா அதனால் முதல் புத்தர்கள் அதனால் மானசாக புத்திராக மானசா மானசாக புத்திராக யாருன்னா சனகாதயா ஆதயாகனா முதலியன்னு அர்த்தம் சனகாதி முனிவர்கள் ஆதினா முதலியா வேறு யாருன்னா சனக சனந்தன சனாதன சனத்குமாரர் அப்படின்னு நாலு சிஷ்யர்கள் நாலு சிஷ்யர்கள் தட்சிணாமூர்த்தி கீழே இருக்காங்க பாருங்க அவங்க நாலு பேர்தான் அதனால் சனகாதையா புத்திராக முனிவர்கள் அவங்க வந்து அந்த போத்த பிரம்மதேவனுடைய புத்தர்கள் பித்தரம் பப்ரச்சு தந்தையை கேட்டார்கள் பப்ரச்சுன்னா பிரஷ்னம் பிஷ்டவந்தா இத்தியர்த்த கேள்வியை கேட்டார்கள் நாரதம் பரிபப்ரச்ச வால்மீக்கிர் முனி பூங்கவம் ஆரம்பிக்கிறது ராமாயணம் தபஸ்வாத்யாய நிரதம் தபஸ்விதாம்வரம் நாரதம் பரிபப்ரச்ச வால்மீக்கிர் முனிபுங்கவம் பப்ரச்ச பப்ரச்சாங்கிறது ரொம்ப சம்ஸ்கிருதத்தில் அதுக்கெல்லாம் ரொம்ப பெரிய வியாக்கியான பண்ணுவாங்க பப்ரட்சனா எப்படிலாம் கேட்பாங்க அவங்க ஒரு சின்ன வார்த்தையை வைத்துக்கொண்டு அதுக்கு அவ்வளோ விளக்கம் அழகா சொல்லுவாங்க அதனால் பப்ரச்சூன்னா கேள்வி கேட்டாங்கன்னு அர்த்தம் யார்கிட்டன்னா அப்பா கிட்டயே கேட்டாங்க நம்ம உபனிஷத்துக்களில் பெரும்பாலான உபனிஷத்துக்கள்லாம் அப்பா பிள்ளைக்கு சொல்கிற மாதிரியே இருக்குது வருணம் பிதரம் உபசசாரா அதனால் அப்பா கிட்டே போனார் ஒருக்க தத்துவத்தை கேட்டார் அப்படின்னு சொல்லித்தான் நிறைய உபநிஷத்துக்கள்லாம் இருக்குது இப்போ அப்பாவுக்கே ஒன்றும் தெரியாது அப்பாவும் பிள்ளையும் ஜேந்து இன்னொரு தண்டை போகணும் அதனால் பித்தரம் பப்ரச்சூ அப்படின்னு சில உபனேஷத்துலாம் இருக்கு அப்பா அப்படியே இருக்கு சூக்மாம் யோகஸ்ய ஐகாந்திக்கீம் கத்திம் பப்ரச்சு கேட்டார்கள் அதாவது சூக்மாம் கத்தி சூ யோக ஐக்காந்திக்கீம் கத்திம் சூக்மாம்னா சூக் யோகத்தினுடைய சூக்மான ஸ்வரூபத்தை சொல்லப்போனா இப்ப சொல்லி கொடுத்த இந்த விஷயத்த கேட்டாங்க யோகத்தினுடைய உறுதியான பயனையும் யோகத்தினுடைய சூக்மான ஸ்வரூபத்தையும் பற்றி கேட்டார்கள் அப்படின்னு தமிழில் போட்டிருக்கேன் யோகம்னு சொன்னால் இந்த ஆன்மீக வாழ்க்கை சுருக்கமாக நீங்கள் வச்சுக்கோங்க இப்பெல்லாம் நிறைய சொன்னேன் அதே அர்த்தம்தான் இந்த ஆன்மீக வாழ்க்கை எப்படி இந்த மனதை வந்து உலக மனதை வந்து இறைவனிடத்திலே வைத்து இந்த உலகப் பொருள்களை எல்லாம் நீக்கி விடுவது எப்படி அப்படிங்கிறது தான் யோகம் அது ஐக்காந்திக்கீம் கத்திம் சூக்ஷ்மாம் கத்தி சூக்ஷ்மாம் கத்திம்னு சொன்னால் அது அப்படி இந்த கத்திங்கிறதுக்கு ஒரு அர்த்தம் உண்டு கஹனா கர்மனோ கதிஹி அப்படின்னு அந்த இடத்துல என்ன சொல்றோம் கர்மத்தினுடைய ஸ்வரூபம் வருது இல்லையா அந்த இடத்துல கத்திகிங்கிறதுக்கு நேச்சர் ஸ்வரூபம் அடையிறது சொல்றது இல்லை அதனால இந்த சூக்ஷ்மாம் கத்திம் அப்படின்னா சூக்மமான ஸ்வரூபம் யோகத்தினுடைய சூக்ஷ்மமான ஸ்வரூபத்தை கேட்டாங்க ஐகாந்திக்கீம் கத்தி ஐகாந்திக்கீம் கத்திம்னு சொன்னா சம்மஸ்கிருதத்தில் இந்த ஐகாந்திகம் ஆத்தியம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு வார்த்தை ஐகாந்திக்கி ஐகாந்திக்கம் அப்படி சொல்றேன் ஐகாந்திக்கம் ஆத்தியம் அப்படின் இதுக்கு ஆப்போசிட் என்ன தெரியுமா அனைகாந்திக்கம் ஆபேஷிகம் இது என்ன சுவாமி ஐக்காந்திக்கம் ஆத்தியம்னா என்ன அப்படின்னு நீங்க கேட்கலாம் நான் அதை சொல்லிடுறேன் ஐகாந்திக்கம் சொன்னா இந்த ஒன்றே எல்லோருக்கும் ஒரு பயனை தரக்கூடியது உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொன்னா ரொம்ப சிம்பிளாக புரிஞ்சு போயிடும் இப்போ வந்து நமக்கு ஒரு வியாதி வந்துருக்கு நம்ம டாக்டர்கிட்ட போறோம் அவர் வந்து பார்க்கறார் அவர் வந்து பார்க்கிறபோது அவர் என்ன பண்ணுறார் நம்மக்கிட்ட சிலதெல்லாம் கேட்குறார் உங்களுடைய இதெல்லாம் எப்படி இருக்குது அது எப்படி இருக்குது எல்லாம் கேட்குறார் நீங்களாகவே சொல்ல வேண்டிதானே என்ன அவர் என்ன ஜோசியமாக தெரிஞ்சு வச்சுன்னு நமக்கு என்ன உடம்பு பண்ணுறதுங்கிறது நமக்கு தானே தெரியும் நிறைய பேர் நிறைய டாக்டருக்கு ஒன்றும் தெரியலேண்டு போன உடனே அவர் சொல்லணுமா இந்த ஜோசியனை பார்த்த உடனே எப்படி சொல்கிறது டாக்டரை பார்த்தோடனே எப்படி சொல்கிறது ஜோசியங்கிட்டையும் நமக்கு இருக்கிற சிரமத்தை சொல்லணும் அப்போ அந்த சிரமத்துக்கு காரணத்தை அவன் கண்டுபிடிச்சு சொல்ல முடியும் அதே மாதிரி டாக்டர்கிட்ட போனாலும் அவங்க கேட்கிற கேள்விக்கு எல்லாம் நம்ம பதில் சொல்லணும் அதை வச்சுதான் அவங்க டயக்னோஸ் பண்ண முடியும் சில பேர் என்ன அந்த டாக்டர் நம்மள்டே கேள்வி கேட்டு இருக்காரு அவரை தொட்டு பார்த்தாலும் தெரிய வேண்டாமா என்ன பகவானா என்ன அதுக்கு பகவான இருந்தா தொடவே வேண்டாமே அவர் இப்படி பார்த்தாலே போருமே பார்க்கவே வேண்டாம் ஒரு உள்ள கூப்பிட வேண்டாம் எல்லாரும் வரிசை உட்காந்து வச்சு ஒரு வெளியில் வந்தோடனே இப்படி ஒரு பாடம் பார்த்தாருனா முடிஞ்சு போச்சு அவசியமே இல்லை ஒரு ஒருத்தருக்கும் ஒரு ஒரு மருந்து கொடுக்குறார் ஒரே நோய் உள்ள ஆள் மூணு பேர் வந்தால் மூணு பேருக்கு ஒரே மாதிரி மருந்து கொடுக்குறது இல்லைவர் அந்த ஆள் சொல்கிறதெல்லாம் கேட்டுக்கிட்டு இந்த ஆளுக்கு இந்த மருந்து தான் சூட்டாகும் இந்த ஆளுக்கு இந்த மருந்து தான் சூட்டாகும் அப்படின்னு இவருக்கு படிச்சிருக்கிற அந்த சாஸ்திர ஜானம் வைத்திய சாஸ்திர ஞானத்தை வைத்துக்கொண்டு அவர் மருந்து கொடுக்குறார் ஆகினாலும் அவர் வந்து ஏகாந்திக்கமாக ஒருத்தருக்கு மருந்து கொடுத்துட முடியாது எல்லாம் ஒரே மருந்து இந்த வியாதிக்கு எல்லாருக்கும் ஒரே மருந்து தான் இருந்து மருந்துகளை வரவழைச்சாங்களாம் அது வந்ததுக்கு அப்புறம் ஒரு சந்தேகம் வந்துடுச்சு எல்லாருக்கும் மருந்து வந்த சந்தேகம்னா ரஷ்யன் பீப்புளுக்கு இருக்கிற கான்ஸ்டியூஷன் வேற இங்க இருக்கிற வேற அது எங்கேயாவது கொடுத்தா சைடு எஃபெக்ட் பயங்கரமாக வந்துடக்கூடாதுன்னு சொல்லி அதை அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டாங்களாம் கேள்விப்பட்டேன் நான் அது மாதிரி எல்லாருக்கும் பாருங்களேன் ஒரே மருந்து அமெரிக்கா தேசத்துக்கு ஒத்துக்கிற மருந்து இங்கே ஒத்துக்கிறது இல்லை அதனால தான் வைத்தியத்துக்கு வந்து ரொம்ப ரொம்ப சொல்லுவாங்க சாஸ்திரத்துலலாம் அது வெறும் மருந்து மருந்து மாத்திரம் குடிக்கிறது அந்த மருந்தை கிழக்க பார்த்து சாப்பிடு மேக்க பார்த்து சாப்பிடாதே இப்படி பார்த்துரு அதை வந்து பகவானை தியானம் பண்ணிட்டு சாப்பிடு எல்லாம் சொல்லுவாங்க என்ன சொன்னால் அவன் வீட்டிலலாம் வந்து வரப்பா கிழக்கு பார்த்து உட்காரு தெக்க பார்த்து உட்காந்து விடாது ஏற்கனவே தான் அதனால தானே இப்போ உட்காந்து தெக்க பார்த்து உட்காராரு கிழக்க பார்த்து உட்காருப்பா அப்படின்னு சொல்லி அதை கையில் கொடுத்து வைத்தியநாத சுவாமி குழந்தையை காப்பாற்று சொன்னே நெத்தியில் வீபூதியெலாம் வச்சு அந்த மாத்திரையை கொடுத்து சாப்பிடு முழுங்கிடு முழுவிடு முடிவிடும் இந்த வீட்டில் இருந்த அவஸ்தையெல்லாம் நாங்கள் பட்டிருக்கோம் அதனால் வந்து இப்படிலாம் வந்து அப்போ எது எதுக்கு சொல்கிறேன்னு சொன்னால் ஒரே மருந்து கொடுக்க முடியாது எல்லாேருக்கும் என்னைங்க டாக்டர்ஸில் கேளுங்க அவங்க அதை ஒத்துப்பாங்க சந்தேகம் இல்லை அது மாத்திரமில்லை ஒரு மருந்தை கொடுத்து அது குணம் ஆயிடுச்சுன்னு திரும்பவும் அந்த வியாதி வராதுங்கிறதுக்கு கேரண்டியும் கொடுக்க முடியாது திரும்பவும் அந்த வியாதி வராதுங்கிறதுக்கு கேரண்டியும் கொடுக்க முடியாது எப்போ வேணாலும் திரும்பவும் வரலாம் அப்போ ஒரு மருந்து எல்லாருக்கும் அது குணத்தை கொடுக்கும்னு சொல்ல முடியாது ஒரு தடவை அந்த வியாதி ஒருவேளை அந்த மருந்து ஒத்துக்கிட்டு குணம் ஆயிடுச்சுன்னா திரும்பவும் வராதுன்னு சொல்ல முடியாது அப்போ ஔஷதம் எல்லாம் ஐக்காந்திக்கமும் இல்லை ஆத்தியந்திக்கமும் இல்லை ஐகாந்திக்கம்னா என்ன எல்லாருக்கும் ஒன்றுன்னு சொன்னால் அதுக்கு பேர் ஐகாந்திக்கம்னு பேரு ஆத்திகம் சொன்னால் இது சாப்பிட்டாச்சுன்னா இனிமே வரவே வராது அப்படின்னு சொல்ல முடியாது ஏதோ ஒன்று ரெண்டு எக்ஸப்ஷன் இருக்கலாம் ஆனா பொதுவாக இனிமே இந்த வியாதிக்கு கொடுத்தாச்சுன்னா இது இனிமே வரவே வராதுன்னு சொல்ல முடியாது ஆனா வேதாந்தம் அப்படி இல்லையா இந்த யோகம்ங்கிறது அப்படின்னா எல்லாருக்கும் ஒரே மருந்து தான் ப்ராப்ளம் எல்லாருக்கும் ஒரே மருந்து ப்ராப்ளத்துக்கு இருக்கிற ஆப்ஜெக்ட் வித்தியாசமா இருக்கலாம் யூனிவர்சல் என்ன எல்லாருக்கும் நிவர்த்திக்கு தெரியும் கைவல்யம் ஞானத்தை தவிர நம்ம துக்க நிவர்த்திக்கு வேற வழி இல்லை அதனால ஐகாந்தி ஞான சாதனம் ஐக்காந்தி எல்லாருக்கும் ஞானத்தினால்தான் முக்தி சில பேருக்கு பக்தியினால் முக்தி சில பேருக்கு ஞானத்தினால் முக்தி சில பேருக்கு ஜபத்தினால் முக்தி அப்படி கிடையாது அதெல்லாம் படிப்படியான சாதனங்கள் ஞானத்தை பெறத்துக்கான படிப்படியான சாதனங்களே தவிர எல்லாருக்கும் ஒரே தான் படிப்படியாக போகணும் பள்ளிக்கூடத்தில் எப்படி அஞ்சாம் வகுப்பு ஆறாம் வகுப்பு படித்து வர்றோமோ அது மாதிரி ஜபம் பண்ணி பக்தி பண்ணி தியானம் பண்ணி அப்புறம் கடைசியில வேதாந்தம் படிச்சு ஞானத்தை பெற்று மோட்சாணியும் வேற வழியே கிடையாது முக்திக்கு சாட்சாத் சாதனம் என்னோஹிஹி சோதோன்யாதோனம் ஆகையினால வேற வழி கிடையாது அதனால அதுக்கு ஐகாந்திகம்னு பேரு அது மாத்திரம் இல்ல ஞானம் ஞானம் திருடம் ஆயிடுச்சுன்னு சொன்னா இனிமே துன்பம் வருமானா வரு துன்மை வருதுன்னா ஞானம் திருடமா ஆயுள் ஆத்தியந்தூட் எல்லாருக்கும் சேம் டோஸ் அது மாத்திரம் இல்லை ஒரேதான் மாறிதான் கொஞ்சம் டைம் எடுக்கும் சில பேருக்கு ஒரு உபனிஷத்துல ஒரு அம்சகீதாவே போரும் சில பேருக்கு பிரம்மசூத்திரம் படித்தா கூட புரியாது அதாவது எல்லாமே வரிசையா படிச்சு பிரம்மசூத்திரத்துக்கு வந்தா கூட அந்த மாதிரி இருந்துட்டே இருக்கும் ஆகியனால எதுக்கு இதை சொல்றேன்னா ஐகாந்திக்கின் கத்தி ஐகாந்திக்கம்னா எல்லோருக்கும் உறுதியாக கொடுக்கக்கூடிய இந்த இடத்துல ஐகாந்தி உறுதியானன்னு அர்த்தம் நிச்சயமாக எல்லோருக்கும் பலனை கொடுக்கக்கூடிய அந்த யோகத்தை பற்றி கேள்வி கேட்டார்கள் என்ன கேள்வி கேட்டார்கள்ங்கிறத விளக்கி சொல்கிறார் இந்த அவங்க கேட்ட கேள்வியை விளக்கி பதினேழாவது ஸ்லோகத்தில் சொல்கிறார் ஸ்ரீகிருஷ்ணர் இந்த ஸ்லோகம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிரம்மாவோடய புத்தர்கள் சனகாதி முனிவர்கள் அவங்க அப்பா கிட்ட போனாங்க விழுந்து நமஸ்காரம் பண்ணாங்க அப்பா அப்பா இந்த யோகம் யோகம்னு ஒன்று சொல்கிறாங்க அந்த யோகத்தினுடைய பயன் என்ன அந்த யோகத்தினுடைய ஸ்வரூபம் என்ன ரொம்ப அழகான கேள்வி கேள்வி கேட்க தெரியணும் நமக்கு யோகத்தினுடைய ஸ்வரூபம் என்ன அந்த யோகத்தினுடைய பயன் என்ன ரிஷிகேஷம் கேம்ப் எப்படி ரிஷிகேஷனுடைய கேம்ப்னுடைய பயன் என்ன ரிஷிகேஷம் கேம்ப் எப்படின்னு சொன்னா நீங்க ரொட்டீன் எல்லாம் சொல்லணும் அது வந்து அதனுடைய பயன் என்னென்ன சாமியாருக்காவது இப்போதான் சொல்லுவோம் மனசாந்தி சொல்லி வைங்க நீங்கள் அந்த பக்கம் போய் என்னவோ சொல்லிட்டு போங்க ரொம்ப அவஸ்தை காலையிலேருந்து ஒவ்வொரு தரம் பண்ணி விட்டார் அவர் தெரியாத தரமாக போய்விட்டேன் இன்னும் தெரியாத தனமாக போய் மாட்டி இனிமே அம்மா ஜென்மன் சும்மா தமாஷை பண்ணுறேன் யாரும் சொல்ல மாட்டேங்கு நினைக்கிறேன் இந்த மாதிரி சாப்பாடு இந்த மாதிரி ரூமு நீங்கள் நீங்கள் நீங்கள் வீட்டில் கூட இப்படி பண்ண முடியாது மாதிரி நாமே நன்றாக பண்ணுறாங்க தமாஷ்க்கு சொ இப்படி இருக்கலாம் சில பேருக்கு வந்து என்னதான் பண்ணாலும் அது வந்து இருக்கலாம் தான் இருக்கும் அதனால என்ன கேட்டாங்கிறத விளக்கி சொல்லுகிறார் பதினேழாவது ேத்தி பிரோன்யசன்ோர்த்தோனூச்சுவிசத்தை யமுதீ இந்த ஸ்லோகத்துல சம்ஸ்கிருதத்துல எழுதியிருக்கிற ஸ்லோகத்துல குணாச்சேதசிங்கிறது குணசின்னு இருக்கு குணாச்சேதின்னு திருத்திக்கணும் அவங்க கேட்ட கேள்வியே விளக்கமாக சொல்ற இல்லை ஃப்ளாஷ்பேக் ஃப்ளாஷ்பேக்னால் தெரியுமா இல்லையா சில சினிமா ஃபுல்லாக ஃப்ளாஷ்பேக்காக இருக்கும் கடைசியில் பார்த்தா அது நமக்கு தெரியவே தெரியாது அப்படி ஒரு சினிமா வந்தது அப்புறம் கடைசியில் பார்த்தா இன்னும் இல்லாமல் பண்ணி கடைசியில் வந்து கனவுலேருந்து எந்திரிக்கிறான் இதுதான் சினிமான்னு முடிச்சுட்டான் இத்தனை நீங்கள் பார்த்ததெல்லாம் ஒரு கனவு அப்படின்னு முடிச்சுட்டான் அது மாதிரி ஃப்ளாஷ்பேக் சொல்கிறார் பகவான் சனகாதிகள் கேட்டாங்கன்னா என்ன கேட்டாங்க அப்படின்னு உடனே அடுத்தது சனகாதையஹா ஊச்சுஹு ஊச்சுஹூ பகுவச்சகம் ஆக ஊச்சுஹு சனகாதி முனிவர்கள் கேட்டார்கள் யார் இடத்துல கேட்டார்கள் பிரம்மதேவனிடத்தில் கேட்டார்கள் ரொம்ப அழகாக கேள்வி கேட்டாங்க அவங்க இவரது கிருஷ்ணரத விளக்கினர் யோகஸ்து ஐகாந்திக்கியும் கதியும் பப்புரச்சுஹு யோகத்தினுடைய ஸ்வரூபம் யோகத்தினுடைய பிரயோஜன நீ யோகம் யோகம்னா என்னென்ன கட்டுருக்காங்க ரொம்ப நேரம் கழிச்சு சுவாமி நீங்கள் எல்லாம் சொன்னதெல்லாம் புரிஞ்சு அந்த யோகம் தான் புரியலை அப்படின்னா இந்த இடத்துல யோகம்னு சொன்னால் சிம்பிளாக புரிஞ்சுங்க மனதை உலக விஷயங்களிலிருந்து மீட்டெடுத்து இறைவன் மீது இறைவன் மீது பற்ற வைப்பது நிலைக்க வைப்பது அப்படின்னு சாதாரணமாக புரிஞ்சுங்க அந்த இறைவன் யாரு அவருடைய சுரூபம் என்ன அப்புறம் பார்த்துப்போம் இதுக்கு பேர் தான் யோகம் விஷய வியோக ஈஸ்வர சம்யோகா விஷயங்களை நீக்கிறது ஈஸ்வரனோட சேர்றது அதுக்கு பேர் என்னது ஈஸ்வர என்பது யோகம் உலகப்பற்றை விடுவது இறைப்பற்றை ஊக்குவிப்பது இறைப்பற்றை ஊக்குவிப்பதற்கு பெயர் யோகம் அது அவங்க கேட்ட விதம் ரொம்ப அழகாக இருக்குது அவங்க என்ன கேட்குறாங்க என்பதை நாளைக்கு விரிவாக பார்ப்போம் காலம் வரை ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதே பூர்ணசிய பூர்ணமாதாஜ பூர்ணமேவாவசிஷதேந்தி சாந்தி ஹரி ஓம்